श्रीकांतो मातुलो श्रीकांत मतुल यमंगला जनक शंक दं वंदे कुंजराननम या देवी स्तूयते निं विबुर्वेदपारगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणा मूर्ति सुदेश्र ை பாயணம்ூத்திரம் ஷியம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவே மேவச்ச சாா் மேவே விதையவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்சி மோ நமோ குருபயோபர ீஹரிம் பரமானம் உபதேஷ் தம் நம்ம அபோட்சானு ரோச்சிய மோட்ச சிவனீயா முவர்ணாணரிஷா பும்சராயம் வைராம் விஷேவ கா வைராம் திமம் நமஸ்வம் திரு தீத்தம் ஏம் யோய சமிய விவேகோ வை சமோய விஷய பரா வீ பரமோ பர்த்தர் सहनं சனனா டிசாஷுமாரியே விசுத்திலே ச கம் சே தயன கதம் மெ சே விபோ இடா வுமுச்சர் வேதாந்த சாஸ்திர விஷயத்தை தான் அபரோக்ஷானுபூதிங்கிற தலைப்பில் உபதேசம் பண்ணுகிறார் கடவுளை வணங்கி சொல்லக்கூடிய விஷயம் பிரயோஜனம் அதிகாரியை பற்றி பேசினவர் இந்த அதிகாரி ஆகரத்துக்கு சாதனம் சொன்னார் கர்மயோகம் உபாசனை இதெல்லாம் செய்தவனுக்குத்தான் இதுக்கு தகுதி ஏற்படும் அந்த தகுதியை விவரமாக சொல்லிவிட்டார் வைராக்கியம் விவேகம் அப்படின்னு அவரோட ஆர்டரில் அப்படி சொன்னார் ஆனால் அவரே வியாக்கியானக்காரர் சொல்கிறார் வைராக்கிய காரணம் விவேகா ஆஹா விவேகம் வைராக்கியம் சமம் தமம் உபரமஹா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் கடைசியாக முமுக்ஷுத்துவத்துக்கும் லக்ஷணம் பார்த்துட்டோம் ஆக நான் சம்சாரத்திலேருந்து விடுபடுறது எப்படி எப்போ விடுபட முடியும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஏங்கிறது சொல்லுவார் இதுக்கு உதாரணமெல்லாம் சொல்கிறது என்னென்னு கேட்டால் தண்ணீரில் ஒருத்தர் மூழ்கினவனுக்கு காற்று தான் எப்படி முக்கியமோ அதை தவிர அவன் வேறு எதையும் விரும்ப மாட்டானோ தலையில் நெருப்பு பிடிச்சுட்டவன் எப்படி அந்த நெருப்பை அணைக்கிறத்துல தான் முயற்சி பண்ணுவானோ அப்படி எனக்கு இதைத்தவிர வேறு ஒன்றும் வேண்டாம் மோக்ஷம் ஆக மோக்ஷா அதை திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணிக்கணும் அர்த்தேச்சா இல்லை காமேச்சா இல்லை தர்மேச்சா கூட இல்லை மோக்ஷ இச்சா அது அவ்வளோ சுலபமாக வராது எப்போவுமே அர்த்தேச்சையும் காமேச்சையும் தான் ஒருத்தனுக்கு இருக்கும் தர்ம இச்சை வர்றதே ரொம்ப அபூர்வம் அப்படியே தர்ம இச்சை வந்தாலும் தர்ம இச்சையிலிருந்து கடைசியில் மோக்ஷ இச்சைக்கு சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ மோக்ஷத்தை தான் விரும்புறது மோட்சத்துக்கு மூக்ஷு மோட்சத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணு அத கடைசியில் பார்த்துட்டோம் இத்தியா சுதுருடா புத்தி சுதுருடா புத்தி என்ன அர்த்தம் வேற வேண்டவே வேண்டாம் விளையாட்டு பொம்மை எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு அம்மாதான் வேணும் அப்படின்னு குழந்தை எப்படி அடம் பிடிக்கிறதோ அப்படி பகவான்கிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு தனமோ தானியமோ பசுவோ பகுபுத்திர லாபமோ சதசம்வத்சரமோ தீர்காயுஸோ இதெல்லாம் நான் கேட்கல சுவாமி எனக்கு மோட்சத்தை தான் கொடுக்கும் என்ன பண்ணுறது அந்த ப்ரீஸ்டுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசானாலும் ப்ரீஸ்டுக்கும் இந்த மந்திரத்தை தவிர சொல்லத் தெரிகல என்ன பண்ணுறது திரும்ப திரும்ப தனம் தானியம் பசும்பகு புத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமா யுகூ சுவாமிகளுக்கு கூட இப்படிதான் சொல்கிறார் ஒரு சுவாமிகளுக்கே பிரசாதம் கொடுக்குறத வாங்கிறதா இருந்தாலும் அவருக்கு எல்லாருக்கும் ஒரே மந்திரம் சொல்லி சொல்லி பழக்கம் என்ன பண்ணுறதுப்பா இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தான் பயன்படுத்தி இந்த வாழ்க்கைக்கே இதை பற்றி புரிஞ்சுட்டுருக்கும் ஆகையினால சுதிருடா புத்தி வார்த்த ரொம்ப முக்கியம் சுடா புத்திசாரபந்த முக்தி மேடா புத்தி மனசில் அதுதான் ஓடி பகவானே எனக்கு முக்தியை கொடு முக்தியை சரி அந்த மோக்ஷத்துக்கு இந்த தகுதியை உடையவன் என்ன பண்ணணும் மோக்ஷத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும் இப்ப மோட்ச இச்சைய பத்தி சொல்லியாச்சு இப்ப மோக்ஷாதன இச்ச மோக்ஷ இச்ச வரணும்னா என்ன பண்ணணும் கர்மயோகம் பண்ணணும் மோக்ஷ இச்ச வந்ததுக்கு பிறகு மோக்ஷ இச்சைக்கு அப்புறம் இங்க என்ன சொல்றார் மோட்ச சாதனத்துல இச்சை வேணும் மோக்ஷாதனம் என்ன அதுலதானே பெரிய குழப்பமே இருக்கு ஆகையினால மோட்ச சாதனம் நேற்றுக்கே சொன்ன அதிர்ஷ்டம் பரோஷம்னே அதிர்ஷ்டம்னா என்ன பரோட்சம்னா என்னன்னு யாருமே கேட்கவும் இல்லை நானும் அதுக்கு விளக்கம் சொல்லல சொன்னா இல்லையா மோக்ஷங்கிறது மற்ற மதங்கள்ல அத்வைத்த மதத்தை தவிர மற்ற மதங்கள்ல மோக்ஷங்கிறது செத்து போனதுக்கு அப்புறம் அடையறது இப்ப அத நாம அனுபவிக்க முடியாது இப்ப இந்த உடம்புல இருக்கிற போது நாம அத அனுபவிக்க முடியாது செத்து போனால் எப்பறம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றாங்களோ அதே மாதிரிதான் மோக்ஷம் ஆனால் சொர்க்கத்தில் போனால் திரும்பி வரணும் நரகத்துக்கு போனால் திரும்பி வரணும் மோக்ஷத்துக்கு போனால் திரும்பி வரமாட்டோம் ஆனால் மோக்ஷம் சாத்தியம் நேற்றுக்கு திரும்பவும் ரிப்பீட் பண்றேன் மோக் சாத்தியம் மோக்ஷம் சாத்தியமாக இருக்கு அது எப்படின்னு கேட்டால் பரோக்மாயிருக்கு நான் அப்புறம் மோட்சம் அடைவேணா இல்லையான்னு வெரிஃபை பண்ண முடியுமோ இப்போ வெரிஃபை பண்ண முடியாது நான் பண்ணினதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும் நான் நம்பின்னு இருக்கேன் பண்ணினா தான் சாதனையே பண்ணாமல் மோட்சம் கிடைக்கும்லான்னு சொன்னால் அடி கிடைக்கும் ஆக மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்பின்ட்டு இருக்கேன் ஏன்னா குரு சொன்னார் இதை பண்ணு அதை பண்ணுன்னு நினைத்தியோ சொன்னார் அதெல்லாம் நான் பண்ணினேன் ஆகையினால எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நான் நம்பின்ிருக்கேன் அதுக்கப்புறம் மோட்சம் இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்போ தெரியாது அதிருஷ்டம்னால் என்ன அர்த்தம் அன்சீன் கண்ணுக்குன்னு தெரியாது பரோக்ஷம்னா என்ன அதே அர்த்தம்தான் பரோட்சம்னா இப்போ தெரியாது பரோட்சம்னால் ஏற்கனவே பாட ஆரம்பிக்கணும் போச்சுருக்கோம் தெரியாத அறிவு இந்த மறைமுகமான அறிவு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு நான் நம்பின்னு இருக்கேன் இங்கே ஸ்ரத்தை தான் இருக்கேன் எங்கள் குருநாதர் சொன்னார் பகவான் நாமாவை சொல்லின்றே இரு நீ சொன்னதுக்கு பிறகு நீ வந்து இதை வரைக்கும் பகவான் நாமாவை சொல்லின்று பகவானுடைய ரூபத்தை ஸ்மரண பண்ணிண்டே இரு நீ செத்து போனத்துக்கு பிறகு பகவான் உனக்கு மறுபடியும் ஸ்தூல சரீரம் கொடுக்க மாட்டார் ஏன்னா உன் சூக்ம சரீரமும் காரண சரீரத்தையும் அவர் அழிச்சுடுவார் இது ஸ்ரத்தையா அனுபவமா அபரோக்ஷ அனுபூதியாக ஸ்ரத்தையா நம்பிக்கை நம்பிக்கையில தான் இருக்காங்க இப்போ எல்லாம் அவங்க மற்ற மதங்களும் என்ன சொல்கிறாங்க அதாவது இறந்து போனதுக்கு பிறகு பெட்டியில் போட்டு கல்லறையில் வச்சு விடணும் அப்புறம் வந்து உலகத்தில் அத்தனை பேரும் அவங்க மதத்தில் சேர்ந்துடணும் உலகத்தில் ஒரு ஆள் கூட அவங்க மதத்தில் இல்லாதவங்க இருக்கப்படாது அப்படி இருக்கு அவங்க புஸ்தகத்தில் அவங்க மதத்தில் இல்லாதவங்க ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படி எல்லாரும் சேர்ந்துட்டா அது மாத்திரமில்லை மதத்தில் சேர்ல அவங்க நிச்சயமா போயிடுவாங்க நிரந்தர நரகம் அதே மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆன பிறகு என்ன கல்ல ஒரு நாளைக்கு அவர் வருவார் அந்த கடவுள் வருவார் அங்கே எழுதுற வருகிறார் ஜீசஸ் கம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வருகிறார் வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறார் லாஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவார் நீங்கள் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணில்லை அவர் எல்லாேருக்கும் அவரோட இதில் சேர்ந்தாச்சு இல்லையா அதனால் அத்தனை பேரையும் சொர்க்கத்தை கூட்டின்னு விடுவார் நம்பிக்கை பரோட்சம் அதிருஷ்டம் எல்லா மதமும் இப்படி தான் சொல்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையே சொல்கிறாங்க கேவனுக்கு போயிடலாம்னு சொல்லிடுறாங்க நம்மளுக்கு என்ன தெரியுமோ எப்போவுமே இருக்கிறது எதுலேயும் சந்தோஷமே கிடையாது எதுலையாவது சந்தோஷம் இருக்கா இப்போ இருக்கிறதுல இருக்கிறதுல நிறைய குறைதான் சொல்லிகிட்டு இருக்கும் இருக்கிறதுல எதுலேயும் நமக்கு திருப்தியோ ஆனந்தமோ இல்லை வரப்போறதை நினச்சி ஒரு சந்தோஷம் வரும் பார் நிச்சயமாக வரப்போகிறது வரப்போகிறது எது ஆனந்தம் வரப்போகிறது துக்கம் போக போகிறது துக்கம் போக போகிறது ஆனந்தம் வரப்போகிறது இப்போ எப்படி இருக்க நீ இப்போ எப்படி இருக்க நீ ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன் ஆனந்தத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் ஆனால் இங்கே என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டால் இப்போ பாருங்க படிக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டோம் இல்லையா ஏற்கனவே நேற்றுக்கு திரும்ப படிக்கிறோம் கத்தியோன Uktasádhan ஆனாரி ஆமமின்ஸ் விஷய கத்திய புருஷேணு சொன்னால் நீங்கள் உடனே அப்புறம் ஸ்திரீயா விச்சாரகா நான் கர்த்தவியான்னு கேட்கப்படாது புருஷேனன்னு சொன்னால் மனிதர்களால்னு அர்த்தம் ஆண்கள் பெண்கள்னுங்கிற அர்த்தம் இல்லை மனிதர்களால் அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட மனிதர்களால் உக்த சாதன யுக்தேன இதுவரையிலும் சொல்லப்பட்ட சாதனங்களோடு கூடிய மனிதர்களால் மனிதனால் ஒரு மணி தான் இருக்கு மனிதனால் ஏன்னா இவங்க ரொம்ப ரேர் தான் இவங்க உக்த சாதன யுக்தேன புருஷேன உக்தம் சொல்லப்பட்ட அப்படின்னா நீங்க இதுவரையிலும் சொல்லப்பட்ட நான்காவது ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரை சொல்லப்பட்ட நான்காவது ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரை சொல்லப்பட்ட சாதனங்களோடு கூடிய சாதனங்களோடு கூடிய சுக்த சாதன யுக்தேன புருஷேன மனிதனால் என்ன பண்ணணும் இத்தனை தகுதி அடைஞ்ச மோட்சத்துக்காகனு சொன்னார் இப்போ இப்போ முதல்ல என்ன சொன்னது மோக்ம் வந்து அடையணுங்கிற தீவிர இச்சை இருக்கணும் சரி மோக் அடையணுங்கிற தீவிர இச்சைக்கப்புறம் என்ன பண்ணணும் மோட்சம் அடையிறத்துக்கான முயற்சியை மோட்ச சாதனத்தை அனுஷ்டிக்கணும் மோக் சாதனத்தை அனுஷ்டிக்கணும் இங்கேதான் நம்ம நேற்றுக்கு சொன்னோம் மோக்ஷம் சாத்தியமா சித்தமான கேட்டுக்கோ மோக்ஷம் சாத்தியமா சித்தமான ஆதிசங்கரருடைய விளக்க உரைகளின் படி உபனிஷத்திற்கு ஆதிசங்கரர் விளக்கி இருக்கிற விளக்கங்களின் படி என்பது சாத்தியம் சித்தம் சித்தம்னா என்ன அர்த்தம் இப்பவே இங்கேயே மோக்ஷம் இருக்கு பரோக்ஷம் இல்ல அதிருஷ்டம் இல்லை அபரோக்ஷம் திருஷ்டம் மோட்சத்தை இங்கேயே நீ அனுபவிக்கலாம் அனுபவிக்கலாங்கிற வார்த்தைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நான் மோட்சத்தில் தான் இருக்கேன் நீ புரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் மோட்சம் என்னமோ அடையிற வந்தோம் ஏன்னு கேட்டால் நமக்கு அந்த புத்தி இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் பேசிகிட்டு வந்தோம் இப்போதான் என்ன சொல்கிறோம் மோக்ஷாதனம் என்னங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மோக்ஷாதனம் என்னன்னா பேசாமல் உனக்கு எது பிடிக்கிறதோ அதை பண்ணு சோசியல் சர்வீஸ் பண்ணு உனக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணி மோட்சம் அடையணும்னா முடியலாம் பண்ணலாம் அதுலயாலையும் அடையலாம் பகவானை பூஜை பண்ணாலும் அடையலாம் என்ன ஒரு மலையை உச்சி இருக்கு அதுக்கு எந்த பக்கத்துலேருந்து வேணுமானாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியா அப்படி இல்லைங்கிறது தான் இங்கே படிக்க போகிறோம் இல்லை அப்படிங்கிறதான் படிக்கப்போம் இங்கே தெளிவாக சொல்கிறார் அவர் விசாரஹா கர்த்தவியா விசாரஹா கர்த்தவியா அதனால் இங்கே வந்து பகவன் நாம ஜப்பா கர்த்தவியா போடலை பகவன் பண்ணணும் அப்படின்னு போடலை ஈஸ்வர ஆராதனை பண்ணணும்னு போடலை இந்த புஸ்தகத்தில் இப்படி தான் போட்டுருக்கும் ஆஹா விசாராக கர்த்தவிய புருஷேன புக்த சாதன யுக்தேன புருஷேன ஒருத்தன் முதல்ல என்ன பண்ணணும் நீங்கள் வரிசையாக யோசிச்சுட்டே வரலாம் நமக்கு பார்த்துட்டா நிறைய தெரியும் மனித உடம்பு தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு சாதனம் மனித உடம்பு அற கடைப்பிடிப்பதற்கு சாதனம் அறவாழ்க்கை அறவாழ்க்கை வந்து தர்மத்தை தர்மத்தை நிஷ்காமமாக பண்ணினால் அது எதுக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தி எதுக்கு சாதனம்னா விசாரத்துக்கு சாதனம் சாதன சதுஷ்டய சம்பத்தி விசாரத்துக்கு சாதனம் விசார கர்த்தவியில் இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்கு ஆத்மனா சுபமிச்சதா புருஷேண உத்தசாட புருஷேண ரெண்டும் சேத்துணும் ஆத்மனா புருஷேண இன் இத்தௌ இம் இச்சந்தௌ இச்சத இச்சா இச்சம் இச்சி ஆக என்ன இச்சதா ஆத்மனா தனக்கு சுபத்தை விரும்புகிறவனால் தனக்கு சுபத்தை விரும்புகிறவனால் இந்த இடத்துல சுபங்கிறது என்னது மோட்சம்னு அர்த்தம் சுபம்ங்கிற பதத்துக்கு இங்க மோக்ஷம்னு அர்த்தம் தனக்கு மோட்சத்தை விரும்புகிறவன் தனக்கு மோட்சத்தை விரும்புகின்ற மனிதனால் என்ன செய்யப்பட வேண்டும் விசாரம் செய்யப்பட வேண்டும் தனக்கு மோட்சத்தை விரும்புகின்ற மனிதனால் இந்த சாதனங்களை உடைய மனிதனால் மோட்சத்தை விரும்பினா மாத்திரம் போறாது சாதனங்களையெல்லாம் சம்பாதிச்சு சமதவாதிகளை எல்லாம் சம்பாதிச்சு விசாரா கர்த்தவியா எதுக்கு விசாரம் பண்ணணும் அந்த ஸ்லோகத்திலே இருக்கு விசாரம் பண்ணணுங்கிறார் மோட்சத்துக்கு என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுன்னு இருக்கணும் பரோட்சம் அபரோக்ஷம் அதிருஷ்டம் திருஷ்டம் நம்ம மோட்சத்தை இங்கேயே நமக்கு ஆறு கண்டா செத்த பிறகு மோட்சம் வருமா வராதாங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னா நம்பிக்கையோடு இருக்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே அது வந்து ரேஷனல் மைண்டு நம்பலாம் என்ன தான் இருந்தாலும் ஒரு அளவு இருக்குல்ல நம்புகிறதுக்கும் சும்மா நீங்கள் வாட்டுக்கு ரீல் சுற்றின்ண்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்புறது ஏதோ சொன்னீங்க சரி நம்புகிறோம் ஆனால் இது சுவாமிஜி நம்பினாலும் மனதுக்கு வந்து ஏதோ நம்பிக்கை ஆடுறது அடிக்கடி ஆனால் அது மற்ற விஷயங்களில் கூட நம்பிக்கையோடு இருந்துடலாம் இப்போ வந்து சொல்லலாம் கர்மாவை பண்ணு தர்மத்தை பண்ணு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது அதை பத்து காட்டவே முடியாது ஆனால் இங்கே அப்படி இல்லை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண மனசு கேட்குறது அது எப்படி நிச்சயமாக கிடச்சிவிடுமா சுவாமிஜி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய மந்திரங்கள்லாம் வந்து கோட்டி கணக்கில் ஆவர்த்தி ஜபம் பண்ணியிருக்கேன் இல்லை மேடம் கிடச்சிடுமோ இல்லையோட எனக்கு எப்படி தெரியும் உனக்கு மோட்சம் கிடைச்சிடுமோன்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு நான் என்ன எனக்கு சக்தி எனக்கு என்ன யோக சக்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு அது உனக்கு உனக்கு கிடைக்குமா கிடைக்காத நான் அப்படியே சொல்கிறேன்னு வச்சோம் அப்படியே சொல்கிறேன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்போது என்னது நான் சொல்கிறேன்னு வச்சுங்கண்ணே கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் உனக்கு நிச்சயமா முக்தி சா உனக்கு பருப்பிறவி கிடையாதப்பா நிச்சயம்தான் அப்படின்னு அப்போ என் வார்த்தையில நம்பிக்கை தான் சுவாமிஜி சொல்லிட்டாரு எனக்கு நிச்சயமா கிடைக்க போகுது சுவாமிஜிக்கு எப்படி தெரியும்னு அதெல்லாம் கேட்கக்கூடாது அவருக்கு சக்தி நிறைய இருக்கு அவரோட சக்தியில அவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார் அதை நாம் ஒத்துக்கணுமே தவிர அதெல்லாம் கொஸ்டின் பண்ணா ஓவரா கொஸ்டின் பண்ணா நீ எதுலையுமே பிடிப்பே ரெண்டும்ங்கெட்டா மாட்டின்னு திண்டாடுவேன் சரி ஒத்துக்கிறேன் அவ்வளோதான் ஆகையினால இங்க எப்படி பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்கள் மனிதன் அந்த மனிதன் விசாரம் செய்யணும் எப்படிப்பட்ட மனிதன் தனக்கு முக்தியை விரும்புகிற மனிதன் விசாரம் பண்ணணும் எதோட பண்ணணும் தகுதியோடய போய் விசாரம் பண்ணணும் விசாரம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும் தகுதி இல்லாமல் விசாரம் பண்ணினா சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் ஆதலால் இந்த நான்கும்னா எந்த நான்கும் ஞாபகம் வச்சுக்கணும் நித்யா நித்ய வஸ்து விவேகா இகா முத்திர்த்த பலபோக விராகா சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சு இந்த நான்கும் உடையவர்கள் எதுக்காக மோக்ஷத்துக்காக என்ன பண்ணணும்னா இப்போ மோக்ஷை எப்படி மாறுறது பாருங்க மோட்ச இச்சை வந்து விசாரம் பண்ணணும் எப்படின்னு கேட்டால் ஞான சித்தியர்த்தம் போட்டுக்கணும் ஞான சித்தியர்த்தம் விசாரா கர்த்தவியா எல்லாம் தெளிவாக இருக்குது அடைவதற்காக விசாரம் செய்ய வேண்டும் இப்போ மோக்ஷம் அடையணும்னா என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் விசாரம் எதுக்காக ஞானத்தை அடையிறதுக்கு சரி இந்த விசாரம்ங்கிறது ஒன்று மொட்டையாக நிற்கிறது விசாரம்னா என்ன தமிழில் கூட பழக்கத்தில் அவர் ஒரே விசாரப்படுறாங்க அப்படின்னா கவலைன்னு அர்த்தம் அந்த அர்த்தம் இல்லைங்க விசாரம்னா ஆராய்ச்சி என்கொயரி விசாரகா கர்த்தவியா இந்த விசாரம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வி கருத்தை இருக்கு விசாரம்னா என்ன விசாரம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை சேர்த்துக்கணும் அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை குருவின் துணை கொண்டு விசாரம் செய்ய வேண்டும் வேதாந்த சாஸ்திரத்தை அது சப்ளை பண்ணணும் ஸ்லோகத்தில் இல்லை விசாரஹான்னு மொட்டைய போட்டுட்டார் அத்தோ விசார கர்த்தவிய ஜிஜாசோராத்மஸ்துன சமாசாத்தியதயா சிந்து பிரம்மவிதுத்தமம் விவேக சூடாமணி ரொம்ப அழகா என்ன சொல்ற அத்தோ விசார கர்த்தவிய அங்கே ஸ்லோகம் என்ன நிறைய இருக்குது அங்கே நிறைய திரும்ப விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு விவேகச்சூடாமணியில் படன் துஷாஸ்திராணி குறன் து கர்மாணி யஜன் து தேவான் பஜன் துவதாக ஆத்மக்க போதேன வினா விமுக்தி நசித்ததி பிரம்மசாந்தரேபி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் எத்தனை சாஸ்திரம் வேணாலும் படி கிராமர் படி காவியங்கள்லாம் படி குர்வந்து கர்மாணி எவ்வளோ வேணாலும் நீ லவுகர்மம் பண்ணு ரிச்சுவல் எல்லாம் பண்ணு லௌகிக கர்மம் வைதிக கர்மம் பண்ணு குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் யாகங்கள் இந்த குர்வந்து கர்மாணின்னு லௌகிக கர்மம்னு சொல்லிக்கலாம் யஜந்து தேவான்னா என்ன அர்த்தம் தேவர்களே பூஜை பண்ணு ஹோமம் பண்ணு யஜன்னா யாகம் பண்ணு பஜந்து தேவதாக எத்தனை தேவதைகளை வேணாலும் எவ்வளோ வேணாலும் பஜனை பாடு ஆனால் கடைசியில் போடுறார் பட்டன் சாஸ்திராணி குருவன் து கர்மாணி யஜன் து தேவான் தேவதா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் பண்ணலாம் ஆனா மோக் கிடைக்க நான் சொல்லல சங்கராச்சாரியர் சொல்றார் ஆதிசங்கரர் விவேகசூடாமணில சொல்ற ஆத்ம ஐக்கிய போதேன வினா விமுக்தி நித்தியதி ஆத்மா ஐக்கியம்னா நர்த்தோம் நீயும் நானும் எல்லாம் ஒன்று காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நம்ம தான் ஏதோ பார்க்குறதுக்கு தான் வேற வேறையா தெரிகிறோமே தவிர பழக்க வழக்கம் எல்லாம் வேறு வேறையா இருக்குது ஜாதி வேற குலம் வேற பாஷை வேற ஆண் வேற பெண் வேற எல்லாம் வித்தியாசமாக தெரிஞ்சாலும் உண்மையிலே நம்ம எல்லாரும் ஒன்று நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை இப்ப ஐக்கிய போதேன வினா ஆத்மக்கிய போதேன வினான்னு அனர்த்தம் எல்லா ஆத்மாவும் ஒன்றுதாங்கிற ஞானம் இல்லைன்னா ஆத்ம ஐக்கிய போதேன வினா ஆத்மக்கிய போதேன வினா விமுக்தி விமுக்தி நான் மோஷமானது ந சித்தி உண்டாகாது எப்ப பிரம்மசதாந்தரேபி நூறு பிரம்மா வந்துட்டு போனாலும் உனக்கு மோட்சம் கிடையாது நூறு பிரம்மா என்ன கணக்கு போட வேண்டிதான் அதுக்கு இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் குரு தே கங்கா சாகரம் விரத பரிபால முக்தி ஜன்மசத்தேன குரு தே கங்கா சாகரம் குரு தே கங்கா சாகர கமனம்னா கங்கை உற்பத்தி ஆறு இடத்துலேருந்து கிளம்பி கங்கை வந்து கல்கத்தாவில் கலக்கிற இடம் கங்கா சாகர் வரைக்கும் நீ பாத யாத்திரையாவே பண்ணினாலும் கூட குருத்தே கங்கா சாகர கமனம் கங்கா சாகர கமனம்னு அப்போ பாடி இப்போ இருக்குது கங்கா கல்கத்தா கிட்ட இருக்கு குருத்தே கங்கா சாகர கமனம் எத்தனையோ ரெண்டாயிரம் மைலுக்கு மேலே ரெண்டாயிரம் மைலுக்கு கம்மியாக இருக்காது நிச்சயமாக கோமுக்கம் எங்கே இருக்குது கங்கோத்திரி அங்கேருந்து கங்காசாகர் வரைக்கும் நடக்கிறவங்க இன்றைக்கு இருக்காங்க இன்னைக்கு இருக்காங்க யாத்திரையெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப அனுகூலம் தரித்திரம் தரித்திரமும் இருக்குது பக்தியும் இருக்குது எவ்வளோ அனுக்கிரகம் பாருங்கள் அதெல்லாம் தரித்திரம் அது மாதிரி அவங்க விரும்பி தரிதிரத்தை ஏற்றுகிட்டுருக்காங்க முயற்சி பண்ணால் செல்வம் பணம் வந்துடும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா கடவுளோ நமக்கோ செல்வமும் கொடுக்கல நமக்கோ கடவுள் பக்தியோ கொடுத்துருக்கார் கிளம்பி விட்ற நான் பார்த்துருக்கேன் ஓமுக்குலேருந்து கிளம்பி கங்கோத்திரிக்கு மேலே அங்கே பதினேழு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் என்ன போகணும் அங்கேருந்து கிளம்பி குளிச்சுட்டு அங்கேருந்து க கங்கையை வேற கையிலே சுமந்துட்டு அது கூடவே நடப்பான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்குறது பார்த்தா உளுத்தன மோட்சம் கிடைக்கான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க குருத்தே கங்கா இப்போ நம்ம கேட்கற போதே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும் தோணும் நமக்கு குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் விரத பரிபாலனம்னா என்ன என்னெல்லாமோ விரதம் எல்லாம் இருக்கு வரலட்சுமி விரதம் சொர்ண கௌரி விரதம் பெண்களுக்கு உள்ள விரதம் நம்ம விரதம் என்னதுன்னா ஒருவேளை சாப்பிடாம இருக்குது விரதம் குரு விரத பரிபாலனம் அத்தவா தானம் தானம் பண்றது சர்வமத்தேன என்ன சொன்னாலும் சரி ஞானம் இல்லைன்னா முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன இதெல்லாம் நான் ரெண்டு சொன்னேன் உதாரணத்துக்கு நிறைய இருக்கு ந கர்மணா ந பிரஜயாதனேன தியாகே நை கே அமிர்தான் ஆகையினால வேதமே சொல்றது அதனால் முடியாது நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு இப்போ அதனால என்ன சொல்கிறோம் மோட்சத்துக்கு சாதனம் என்னது விசாரம் விசாரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் விசாரங்கிறது என்னது விசாரத்தினுடைய தன்மை என்னது வேதாந்த சாஸ்திரத்தை குரு முகமாக சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு முகமாக விசாரம் பண்ணணும் விசாரம் மொட்டையாக இருந்தால் கூட வேதாந்த் அது அதுக்கு அதுதான் விவேகச் சுடாமணிக்கு போனேன் அத்தோ விசார கர்த்தவியா ஜிக்னாசோர் ஆத்ம வஸ்துனஹா ஜிக்யாசோஹோ ஆத்மவஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவன் ஜிக்னாசோர் ஆத்மவஸ்துனஹா விசாரா கர்த்தவியா எப்படின்னா சமாசாத்திய தயாசிம் அதை அடுத்தல சமாசாத்திய தயாசிம் குரு பிரம்ம விது நல்லா நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குரு கிட்ட போய் விசாரம் பண்ணணும்னு அந்த ஸ்லோகம் சொல்றது ஆகவே இது பிரமாணம் இந்த விசாராக பிராக்கெட்ல போட்டுணும் அத்தோ விசார கர்த்தவிய ஜிக்யாசோராத்மஸ்துநக சமாசாத்தியதயாசிந்துமம் நேற்று முன்தினமே சொல்லிட்டேன் ஆச்சாரியனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லிட்டேன் ஆகையினாலும் ஆச்சாரியனை பத்தி சொல்லல வேதாந்த சாஸ்திர விசாரத்தினாலதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் விசாரம்னா என்ன ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னா என்ன உபனிஷத்துக்களோட மையக்கருத்து என்ன உபநிஷத்து ஆரம்பத்துல என்ன சொல்றது முடிக்கிற போது என்ன சொல்றது எதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் இன்னொரு பாஷையில சொன்னா சிரவணம் கர்த்தவியம் சிரவணம் கர்த்தவியம்னா என்ன சிரவணம்னா கேட்கறதுன்னு கேட்கறது இல்ல தாற்பய நிச்சயா சாஸ்திரத்தோட வேதாந்த சாஸ்திரத்தோட தாத்பரியம் என்ன தாத்யம் என்னது எல்லாம் ஒன்றுதான் எல்லா ஆத்மாவும் வேற வேற கிடையாது வேற்றுமைகள் உண்மையல்ல அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் அதன் மீது வேற்றுமைகள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் சாஸ்திரத்தினுடைய சாரம் தாற்பயம் அதைத்தான் சொல்றார் அவர் விசாரா கர்த்தவியா நீங்க இதை மாத்தி போடணும் இப்போ இப்போ எனக்கு மோட்சத்தில் இச்சை வந்திருக்கு மோக்ஷத்துல இச்சை வந்தது அடுத்தது என்ன இச்சைன்னா மோக்ஷத்துல இச்சை விசார இச்சை விசார இச்சைன்னா உடனே சாஸ்திர இச்சா குரு இச்சா எனக்கு குரு வேணும் எனக்கு சாஸ்திரம் வேணுங்கிற ஆசை எதுக்காக விசாரம் பண்றோம் ஞான சித்தியர்த்தம் ஞான சித்தியர்த்தம் ஞானம் கிடைக்கிறதுக்காக மோட்சம் கிடைக்கிறதுக்காக இப்ப சொல்லலை மோஷம் வேணும்னா ஞானம் வேணும் ஞானம் வேணும்னா விசாரம் பண்ணணும் அப்ப சாதன சதுர்டம்பத்தி எதுக்கு சாதனம் விசாரத்துக்கு சாதனம் விசாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன ஞானம் மோக் வேணும்னு சொன்னா திடீர்னு ஞானம் வேணுங்கிறே என்ன என்ன ஞானத்தினால்தான் மோக்ஷம் அப்படிங்கிறது ஏன்னா இங்கேயே இப்பவே இது திருஷ்டம் அபரோக்ஷம் படிக்கிற புத்தகத்துக்கு பேர் என்ன அபரோக்ஷானு ஆகினால என் மோக்ஷம் வந்து அப்புறம் வரப்போறதுன்னு சொன்னா இப்பவே கிடைச்சுடுத்துனா தெரியும் அஹம் ஊர்தவித்ரோ வாஜினி வஸ்வஸ்மி திரவிணகம் சவர்ச்சம் சுமேதா அமிரோக்ஷிதா உபனிஷத் மந்திர இது வந்து ஒரு ஒரு மகாத்மா என்ன சொல்றார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார் ஆஹா நான் அடைஞ்சு விட்டேன் ஆனந்தமா இருக்கு இது ஸ்லோகத்தில் இதெல்லாம் அகம் விரக்ஷரேரிவா நான் சம்சார விரக்ஷத்தை வெட்டும் கோடாரியாக இருக்கிறேன் அல்லது சம்சார விரட்சத்துக்கு ஆதாரமான பிரம்மனாக இருக்கிறேன் என்னுடைய புகழ் மலை உச்சியை போல இருக்கிறது தற்பெருமை இல்லை பெருமிதம் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அச்சோ ந அஹோ நர்த்தம் அஹோ சாஸ்திரமஹோஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானமஹோனம் அஹோ சுகமஹோ என்ன புரியுதுமோ சாஸ்திரம் குருவோ குரு ஜானமோ ஜானம் சுகமோ சுகம் இங்கேயே இப்போவே சுவாமிஜி நான் மோக்த்தை இங்கேயே அனுபவிக்கிறேன் இகைவசர்வே காமா பிரபிளீயன் இகைவ தயர்ஜித சர்க்கஹா இங்கேயே இப்பொழுதே மோக்ஷம் அப்புறம் வந்து இதுல நம்பிக்கையா அறிவாது அனுபவமா அறிவா அனுபவபூர்வமான அறிவு அறிவுபூர்வமான அனுபவம் அப்படிதான் சொல்லணும் ஆகையினால நம்பிக்கையா இருக்குமா இங்க நான் முக்தன் ஆயிட்டேங்கிறது இங்கே பரோக்ஷம் இல்லை அபரோக்ஷம் இங்கேயே இப்பவே முக்தனா இருக்கேன் இன்னும் ஆரம்பிக்கல பாடமே இந்த இதுல வந்து இப்படி வந்திருக்கு ஆக என்னால ஜானந்தான் வேணும் அதனால சங்கராச்சாரியார் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் சாத்தியம் சேத் அவருடைய பாஷையில் புத்தகத்துல போட்டிருக்கிறது கடோபனுஷத்துல இருக்கு பரம் ஏ தத் தேவாட்சரம் பிரம்ம ஏ தத் தேவா கஷரம் பரம் ஏ ஏதத்தேவா ஜாத்மலோக்கே மகீயத்தை கட்டோபனிஷத் அதாவது யமதர்மராஜா ஓம் காரத்தை ஆரம்பிக்கிறார் சர்வே வேதமாக தபாகும் சர்வீச்சி எதிச்சந்தோரிய தத்தே பதம் சங்கிரஹேணி ஓம் இேத ஆரம்பிக்கிறார் அப்போ அதுக்கு வந்து வியாக்கியானம் அடுத்த மந்திரத்தில் அவரே சொல்றார் இதுவே பரம இதுவே அபரம்ங்கிறார் ஓங்காரத்தை அதாவது ஜபம் பண்ணினா தியானம் பண்ணினா சித்தசுத்தியை கொடுக்கும் விசாரம் பண்ணினா ஞானத்தை கொடுக்கும் ஓங்கார ஜபம் ஓங்கார ஜபம் சித்தசுத்தியை கொடுக்கும் சாதன சதுஷ்டைய சம்பத்திய கொடுக்கும் ஓங்கார விசாரம் ஞானத்தை கொடுக்கும் அதனால சங்கராச்சாரியர் அங்க வியாக்கியானம் பண்ணிருக்கார் அப்பறம் சேத் பரம்ச்சேத் ஞாத்தியம் இதை நான் உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்றேன் சாத்தியமாயிருந்தா ஏதாவது ஒரு கர்மா பண்ணணும் சித்தமா இருந்தா தெரிஞ்சுக்கணும் கர்மான்னா என்ன ஏதாவது தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் ஏதா அடையிறதா இருந்தா பரோட்சமா இருந்தா அதிருஷ்டமா இருந்தா கர்மா பண்ணணும் காய்க்க வாச்சிக்க மனச கர்மங்களை பண்ணணும் ஆனால் அது எப்போவும் வியாப் எப்பவும் எங்கேயும் இருக்கு இப்போ எங்கேயே இருக்குன்னா சித்தமாக சொன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஒரு மனுஷன் அவன் திடீர்னு தன்னை வந்து ஒரு பூனையா நினைச்சுணுட்டான்னு வச்சுக்கணும் பூனையாவோ கோழி குஞ்சாவோ நினச்சிடும்ட்டான் எப்போ பார்த்தாலும் தன்னை வந்து கோழி எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் நாயை பார்த்தாலோ பூனையை பார்த்தாலோ எதை பார்த்தாலும் பயம் கோழி குஞ்சு அப்படி வச்சு இவனுக்கு தன்னை வந்து கோழி குஞ்சுன்னு நினச்சுன்னு விட்டான் நினச்சுன்னுட்டான் நல்லா புரிஞ்சுக்குங்க தன்னை என்ன நினச்சுன்னுட்டான் கோழி குஞ்சுன்னு நினச்சினுட்டான் அப்போ இவனுக்கு எங்கே பார்த்தாலும் பூனையை பார்த்தா பயம் இதை பார்த்தா பயம் ஆகையினால் இவனுக்கு எல்லாம் பயம் பயமாக இருக்குது சும்மா ஜோக்காக சொன்னேன் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதனால் பயமாக இருக்குது அதனால் வெளியிலவே வரமாட்டேங்கிறேன் அப்புறம் இவனை ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூட்டின்னு போய் நீ வந்து கோழி குஞ்சு இல்லை நீ மனுஷந்தான் நீ கோழி குஞ்சு இல்லை நீ மனுஷந்தான் அப்படின்னு என்ன பண்ண அவனுக்கு என்ன ஜபமாக பண்ண முடியும் அவனுக்கு சொல்லி சொல்லி நீ பாரு நீ முகத்தை பாரு நீ கோழி குஞ்சாவாக இருக்க பாரு உனக்கு கண்ணு இருக்கு காது இருக்குது தலைமுடி இருக்குது ட்ரெஸ் போன்றிருக்க கோழி குஞ்சு ட்ரெஸ் போன்றிருக்க இல்லாம் எல்லாம் எப்படில்லாமோ சொல்லிக் கொடுத்து எப்படிலாம் அவர் கவுன்சிலிங் பண்ணார்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர் சரி சொல்லு மனு கோபடுச்சு கோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதுக்கு தெரியுமா என்ன பண்றது அது மாதிரி நீ மனுஷன் இல்லை நீ ஜீவன் இல்லை நீ பிரம்மம் புரியுறதா அந்த கோழி வேணா புரியுது சுவாமி இதுதான் புரிய மாட்டேங்குது நீ வந்து நீ மனுஷன் நீ ஜீவனும் இல்லை நீ வந்து பரிபூர்ணம் பிரம்மம் பாணி ஆகையினால நீ வந்து உனக்கு நீ வந்து எதையுமே அடைய வேண்டியது நீ எப்போ ஆனந்தமாக இருக்கே ஆனந்தத்தை நீ அடைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாம் பிரம்மந்தான் ஆனால் மற்றவங்களாம் என்ன என்னவா பார்க்குறாங்க அவன் என்னவா பார்த்தா உனக்கு என்னப்பா அவன் என்னவா பார்த்தா உனக்கு நீ உன்னோட ஆனந்தத்தில் பேசாமல் இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்கிறது விவகாரம் பண்ணுற போது கொஞ்சம் விவகாரம் பண்ணுற போது மனுஷனாக தான் பிஹேவ் பண்ணிக்கணும் அனா நம்ம ஆழமான மனசுல என்ன இருக்கணும் அகம் பிரம்மாஸ்மி நான் ஒய்ஃபும் இல்லை நான் இல்லை இல்லையா நான் வந்து ஆணும் இல்லை நான் பெண்ணும் இல்லை நான் சன்னியாசியும் இல்லை சம்சாரியும் இல்லை அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி பாருங்க எதுக்காக நான் ஞானத்தை அடைவதற்காக அதுக்குதான் இதை சொல்றேன் ஞானத்தை அடைவதற்காக விசாரம் செய்ய வேண்டும் அழகாக போட்டிருக்குது இல்லை இந்த சாதனத்தை உடையவன் மனிதன் விசாரம் பண்ண வேண்டும் மோட்சத்துக்காக விசாரம் பண்ணணும் விசாரம் எதற்காக ஞானத்துக்காக ஞானத்துக்காக முயற்சி பண்ணணும் ஞானத்துக்கு என்ன பண்ணணும் விசாரம் பண்ணணும் இப்போ நீங்கள் இப்படி வேணால் போட்டுக்கலாம் முக்தியை ஞானத்தால் தான் பெற முடியும் ஞானத்தை விசாரத்தினால் பெறலாம் ஞானத்தை விசாரத்தினால் பெறலாம் அடுத்த ஸ்லோகம் சொல்றார் பாரத்தை தவிர வேற எதுக்கும் நீ வேதாந்தம் விசாரம் பண்றதை தவிர வேற ஏதாவது சாதனை பண்ணினியானா உனக்கு மோக் கிடைக்காது மோக்ஷத்தை நீ உணர முடியாது नोत्पद्यते ோம்ச்சனித் னம் இங்க சொ இப்ப நீங்க இன்னொரு முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது மோக்ஷம் மோக்ஷஸ்வரூபம் முதல்ல என்ன போட்டுக்கணும் மோக்ஷஸ்வரூபம் மோக்ஷுவரூபம் என்னது மோக்ஷம் சித்தமாக இருக்கு மோக்ஷரூபத்துக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கேன் தன்னை பற்றி அறியாமையை நீக்கி தன்னில்தான் இருத்தலே முக்தி அதை மறந்துடக்கூடாது சொன்ன அவஸ்தானம் மோக்ஷா ஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷா ஈஸ்வர பிராப்தி மோக்சு எழுதல பிராப்தி மோக்ஷம் எழுதல மரண அனந்தரம் பிராபியமானம் லோகம் எழுதல மரணத்துக்கு பிறகு அடையப்படும் ஒரு நிலை முக்தி சொல்லல தன்னில் தான் இருத்தல் ஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷா தன்னை பற்றி அறியாமையை நீக்குவதன் மூலம் தன்னில்தான் இருத்தலே முக்தி எனப்படும் இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம் மோக்ஷரூபம் புரிஞ்சுணுட்டோம் மோக்ஷத்துக்கு சாதனம் என்னன்னா மோக்ஷம் சித்தமா இருக்கிறதுனால ஞானம்தான் சாதனம் ஞானம்தான் சாதனம் ஞானத்தினால தான் முக்தியை உணர முடியும் முக்தியை உணர முடியும் நான் யார் என்பதை என்னை பற்றிய அறிவால் உணர முடியும் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா ரொம்ப அழகான திருக்குறள் ஒழுங்க ஆசிரியர்கிட்ட போய் கற்று ஈண்டு இவ்வுலகத்தில் மெய்ப்பொருள் கண்டார் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மற்ற ஈண்டு வாரா வாரநெறி அடைவார்கள் மறுபடியும் வாராநெறினா பிறக்காது பிறவி பெருங்கிடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு திரும்ப திருக்குறள் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கு பாருங்க பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு இப்ப என்னாச்சு மோஷ ஸ்வரூபம் புரிஞ்சுட்டோம் நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்க நம்பி பேசுகிறேன் ஆக என்னால மோக்ஷரூபம் புரிஞ்சுது மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன ஞானந்தான் சாதனம் கர்மம் சாதனம் அல்ல செளிவா சொல்லணும் காய்க்க வாச்சிக்க கர்மங்கள் சாதனம் அல்ல கோயில வந்து லக்ஷப் பண்ணினாலும் சித்த சுத்தி கிடைக்கும் இந்த மாதம் லக்ஷப்பிரதட்சிணம்னு ஒரு கர்மா இருக்குது இங்கே ஒம்பது சுற்று சுற்றுறதுக்கே படப்பாடு பண்ணிருக்காங்க லக்ஷப்பிரதக்ஷனம் முடியலன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயாவது ஆடி மாதம் ஒரு மாதத்துக்குள்ளையாவது ஒரு லட்சம் பிரதக்ஷம் பண்ணால் விசேஷம்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்லுறது அது எப்படி சுத்தணுமானா ஒரு கர்ப்பஸ்திரி எண்ணக்கூடத்தை வச்சுக்கிட்டு மெதுவாக எப்படி நடந்து போவாளோ அப்படி நடக்கணுமா எதுக்கு சொல்கிறேன் கர்மாவனால கிடையாது எந்த காய்க்க கர்மா வாச்சிக்கம் நிறைய சுவாமியும் நான் திருவாச்சகத்தை நூற்றி திரவ தடவை படிச்சுவிட்டேன் அப்படி இல்லை எத்தனை பாராயணம் பண்ணினாலும் கிடையாது இல்லை நான் வந்து ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை மூடி ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணிநேரம் தட்சிணாமூர்த்தியவே தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன் என்ன சுவாமி நீங்கள் இவ்வளோ நல்ல காரியமெல்லாம் பண்ணுறேன் கிடைக்காதுங்கிறீங்களா என்ன கிடைக்காது நான் சொல்லலப்பா புஸ்தகம் சொல்லுறது அதனால் உனக்கு இங்கே வந்து இந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ணி இதை படித்தா தான் அப்போ உங்கள் கிளாஸுக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறீங்களா அப்போது மோக்ஷரூபம் மோக்ஷ சாதனம் ஞானந்தான் மோக்ஷத்துக்கு சாதனம் அதை பார்த்தாச்சு இப்போ ஞானம் எதனால வரும் வந்துட்டு போட்டாச்சு விசாரம்னு படிச்சுட்டோம் இருந்தாலும் திரும்ப இந்த ஸ்லோகத்தில் சொல்லதுனால இப்போ திரும்ப பேசலோணும் ஞானம் எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் ஞான சாதனம் என்ன மோக்ஷாதனம் ஞானம் ஞான சாதனம் கிம் ஞானம் வந்து சில பேர் சொல்லலாம் ஞானம் வந்து இந்த பாரு ஞானத்துக்கு நீ படிக்கலாம் வேண்டாம் ஞானம் வந்து இப்படியே நான் யார் நான் யார் இந்த நான் எங்கேருந்து வர்றதுன்னு பார்த்துட்டே இரு நான் எங்கேருந்து இப்படி கண்ணை மூடி உட்காரு அந்த மூலையில் போய் உட்கார் கண்ணை மூடின்னு உட்கார்ந்து நான் யார் இந்த நான் எங்கிருந்து வருதுன்னு பாரு ஞானம் வந்துடும் நான் எங்கிருந்து வருதுன்னு பாரு ஞானம் வந்துவிடும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நான் யார் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கணும் எனக்கே நான் யாருன்னு தெரியல தெரியாமல் நான் உட்காந்துன்னு நான் யார் நான் யார் நான் யாருன்னு எனக்கு அறிவு இல்லாமல் தான் நான் உட்காந்து நான் யார் யாருன்னு கேட்டுருக்கேன் அப்படி இருக்கும் எனக்கு அறிவு எப்படி திடீர்னு வரும் நான் யாருன்னு அறிவு வராது அப்படி தனியாக வர முடியாது நான் யாருங்கிற கேள்வியை எங்கிட்டே நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழித்து தூக்கம் வரும் இல்லாட்டி என்ன ஆகும்னா ஒன்றும் தெரியலையே நான் யார் நான் எங்கிருந்து புறப்படுகிறது பார் எங்கிருந்து புறப்படுகிறது ஸ்டார்டிங் பாயிண்டே தெரியலையே சுவாமி கண்ண மூடி பார்த்தேன் எங்கிருந்து கிளம்புறதுன்னு திரும்ப பார் எங்கிருந்து நான் கிளம்புறது நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியறதா ஏதாவது தெரியல நான் இப்படி கண்ணை மூடி உட்காந்து நான் நான் எங்கிருந்து கிளம்புறதுன்னு பாக்குறேன் தெரியல அப்போ நான் எங்கிருந்து கிளம்புறதுன்னு பார்க்கறதுனால ஞானம் வருமா அப்படி கேள்வி இல்லை நீ இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கே இவ்வளோ ஜபம் பண்ணியிருக்கேன் தானாக ஞானம் வந்துடும் இறைவனே ஞானத்தை கொடுத்துருவா அறிவு தானாக வந்துடும் நிறையவே வரும் இந்த படம் அதனால சிம்பிள் மெத்தட் இருக்கிற போது அதாவது ஒருத்தன் என்ன பண்ணான்னா என்ன கடவுள் காப்பாற்றுவார்ன்ட்டு இருந்தோம் ஊரில் வெள்ளம் வந்துடுச்சோம் வெள்ளம் வந்தவுடனே ஹெலிகாப்டர் வருது எல்லாம் உதவிக்கேப்பட்டு வர்றேன் நீ எல்லாம் வேண்டாம் கடவுளை என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின் எல்லாம் வந்து கடைசியில செத்தே போயிட்டான் உத்தராகண்ட் இறந்து போயிட்டான் அங்கே போனவுடனே கடவுள்கிட்ட ஒரே சண்டை மேலே போன நான் நீ வருவேன் வருவேன்னு நம்பிட்டு இருந்தேன் ஒருத்தன நீ வரவே இல்லை கடைசியில் நான் செத்தே போனேன் உன்னால் தானே எப்படி ஆச்சு நான் நிறைய தரம் வந்தேன் நான் வந்து ஏகப்பட்ட தடவை வந்து உன்னை கூப்பிட்டேன் நீ தான் வரமாட்டேன்னுட்டேன் நான் என்ன பண்ணுறது நான் வந்து ஹெலிகாப்டர் ரூபத்தில் வந்தேன் அந்த பக்கத்தில் வந்து மில்ட்ரிக்காரர் ரூபத்தில் வந்தேன் என்னெல்லாமோ வடிவத்தில் வந்தேன் நீ தான் வந்து பிடிவாதமாக மரபாட்டேன்னுட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நாராம் கடவுள் இவன் நினச்சின்ட்டு இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு தனக்கு உதவி செய்கிற அத்தனையும் கடவுள் இல்லைன்னு இவன் நினச்சின்ட்டுருக்கான் இது ஞானம் எப்படி தானாக வரும் அதனால் ஞானம் ஞானத்தை கொடுக்குறதுங்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமி ஆகையினால குருக்கிட்டதான் போகணும் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷன் து தேஞானம் ஞானின்தத்வதரிசின ஆகையினால விசாரம்தான் ஞானத்துக்கு சாதம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் விசாரம் நீ தனியாக பண்ணக்கூடாது நான் சொல்லறேன் ஆதிசங்கரர் முண்டக்கோப்புஷத்துல அழகா சொல்றார் தத் விஜானார்த்தம் ச குருமே வாபிகட்சேத் சமித் பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அந்த உண்மையை அறிவதற்காக அவன் குருவை நாடி செல்ல வேண்டும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவை நோக்கி போகணும் அந்த இடத்துல எழுதியிருக்கார் சுவாஸ்திரோப்பி சுவாத்திரியேன பிரம்மாநேஷனம் ந குறியாத் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அது தெரியும் இது தெரியும் நினைச்சிட்டு நீயாவே முயற்சி பண்ணாதே ஒரு படித்த சம்பிரதாயம் தெரிஞ்ச குரு இருப்பார் அவருக்கு குரு இருப்பார் அவருக்கு குரு அவருக்கு குரு முதல் குரு ஆதி குரு பகவான் ஆகையினாலும் இந்த சம்பிரதாயத்துல போய் தெரிஞ்சுக்கணும் நீ இருந்தாலும் உபனிஷத்துல நிறைய கதைகள்லாம் இருக்கு அதான் ஆச்சாரியாதேவ விதித்தா வித்யா சாதிஷ்டம் ப்ராபது ஆசிரியர் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் உருதியானது என்று உபனிஷத்தில் சாந்தோக்கி உபஷத்தில் ஒரு பெரிய கதையே சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒன்றும் வேண்டாம் நமக்கு நம்ம அனுபவத்தை பாருங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் கடையில் ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது அதை கொண்டு போய் நீங்கள் கோவிலில் கொடுத்து சுவாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணி வாங்கினா உங்களுக்கு அதோடய வேல்யூ என்ன தெரியறதில்ல இப்போ நான் உங்களுக்கு ஒரு பழமோ விபூதியோ கொடுத்தேன்னு சொன்னால் அதோடய வேல்யூ என்ன அதுக்கு எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்ப நம்புகிறோம் சென்டிமெண்ட் இருக்கா இல்லையா நமக்கு அதனுடைய சக்தி இருக்குது அது மாதிரி ஆச்சாரியன் சொல்லி கொடுக்குற போது அதுக்கு ஒரு சக்தி இருக்குது நம்மளாக பார்த்தா ஒன்றும் புரியாது நம்மளா தனியாக உட்காந்து இந்த ஸ்லோகத்தையெல்லாம் படித்தா ஒன்றும் புரியாது ஆச்சாரியன் அதை எடுத்து விளக்கி சொல்கிற போது நமக்கு நான் சொன்னேன் இல்லையா உப்பு கறிக்கிற தண்ணி மேகமாக மாறி மழைநீராக பொழியிற மாதிரி கடல் தண்ணீர் நம்மளா படித்தா கடல் தண்ணி மாதிரி இருக்கும் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் மேகத்திலேருந்து புழியற ஜலம் போன்று இருக்கும் சுலபமாக நமக்கு புரியும் அதனால தான் என்ன சொல்கிறார் பாருங்கள் இங்கே விசாரேண அந்நசாதனை வினா ஞானம்ன உற்பத்தியத்தை தெளிவாக இருக்குது கொஞ்சம் தான் இது சொல்கிறோம் விசாரேண வினா விசாரே வினா அந்நிய சாதனை ஞானம் ந உற்பத்தியே விசாரேன வினான்னா என்ன அர்த்தம் விசாரம் இல்லாமல் விசாரம் இல்லாமல்னா என்ன அர்த்தம் நீங்கள் போட்டுக்கணும் பிராக்கெட்டில் குரு குரு ஆச்சாரிய சாஸ்திர சகிதம் விசாரம் தனியாக விசாரம் பண்ணக்கூடாது நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு குரு வேணும் அவர் சொல்லிக் கொடுக்குற முறைப்படி சொல்லிக் கொடுத்துடுவார் சுலபமாக சொல்லிக் கொடுத்துடுவார் நாம் முப்பத்தஞ்சு வருஷமாக புரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறத அவர் ஒரு செகண்டில் போக்கிடுவார் நீங்கள் உட்காந்து தனியாக பார்த்தின்னா முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஸ்லோகத்தை இதுக்கு எனக்கு அர்த்தமே புரியலன்னு சொல்லுவோம் அவரானால் சம்பிரதாயம் தெரிஞ்சவரானா என்ன பண்ணுவாருன்னா அதான் என் சமைச்சி நேற்றுக்கு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன் அதில் வந்து கீதா ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் அவர் கீதையிலேருந்து நிறைய ஸ்லோகம் கோட் பண்ணுறார் உபனிஷத் மந்திரத்தை கோட் பண்ணுறார் அவர் ஒரு அர்த்தம் சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கு அந்த அவர் சொல்கிற கொட்டேஷன் கொடுத்துட்டு அந்த கொட்டேஷனை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இன்ட்ரட்ஷன் கொடுக்குறார் அந்த இன்ட்ரடக்ஷனில் நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுக்குறார் கொட்டேஷனை அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அது எந்த புஸ்தத்துலையும் நமக்கு தெரியாது ரொம்ப அழகாக இருக்கு அப்படி படிக்கிறபோது என்னென்னா இதுவரைக்கும் நாம் கீதை எத்தனையோ தூரம் படிச்சுருக்கோம் எத்தனையோ விஷயங்கள்லாம் இதில் பார்த்துருக்கோம் இருந்தாலும் அதே விஷயத்தை அவர் விளக்கி சொல்கிற போது ரொம்ப அழகாக இருக்குது அது என்னங்கிறதெல்லாம் இப்போதான் சொல்லலை அது நிறைய இருந்தது நல்லா இருந்துது ஆனந்தமாக இருந்து பஞ்சதசி புஸ்தகத்துக்கு இன்ட்ரடக்ஷன் பஞ்சதிக்கு இன்ட்ரட்ஷனில் எழுதுறார் நிறைய எழுதினு போகிறார் பேஜ் பேஜாக எழுதியிருக்கார் இருபத்தஞ்சு பக்கம் எழுதியிருக்கார் நல்லா இருக்கு விசாரேண வினா விசாரம் இல்லாமல் நீங்கள் போட்டுக்கணும் குரு சாஸ்திரத்தின் உதவி இல்லாமல் விசாரேண வினான்னா குரு சாஸ்திரத்தின் சகாயம் இல்லாமல் ந உற்பத்தியே ஞானம் உண்டாகாது ஞானம் ஏற்படாது அன்னிய சாதனைகி ஞானம் ந உற்பத்தி அன்னிய சாதனைகின அர்த்தம் மற்ற சாதனங்களால் மற்ற சாதனங்களால் ஞானம் உண்டாகாது அதெல்லாம் சொல்லிடுவாங்க நிறைய பேசுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் படிச்சுட்டே இருக்கார் அவர் படிச்சு இத்தனை வருஷமா படிச்சு அடைஞ்ச ஞானத்தை நீ ஒரு தடவை கிராமான்னு சொன்னால் உனக்கு வந்துடும் ஆனால் நீ சொல்கிற விதமாக சொல்ல அப்படின்னா சொல்லும் போது என்ன நமக்கோ படிக்கிறதுல சோம்பேறித்தனம் நிறைய இருக்கு இதாக இருக்கு அவங்களோ இது சாதனம்னு சொல்கிற நமக்கோ சௌரியமாக இருக்கு நமக்கு இது வந்து இவங்க சொல்றதெல்லாம் புரியலை புரியற மாதிரி சொல்லலையோ அல்ல சொல்கிறதெல்லாம் புரியலையோ எப்படி சொல்வது என்ன பண்ணுறது அந் சதனே மற்றனங்களால் ஜானம் ஏற்படாது விச்சாரத்தை தவிர நி ஜன சதம் பவித்திர வித்திய பரம் பூய் பிரவசியமித்தமனயே பராம் சித்திமித்த பதினாலாவது அத்தியாயம் நினைக்கிறேன் பரம் பூய் தொடங்குற போதே தான் ஜாநாந்தம் ஜானமுத்தமம் யா முனையே பராம் சித்திமிப்பாசிரி மமசார்மியமாஜவிதா ராஜகும் பவித்திர்தமம் பிரத்ஷவம் அபரோப்ஷந்தான் பிரத்ஷாவகமியம் சுசுகம் கத்துமவியம் இதுதான் ஞாபகம் இருந்தால் இதெல்லாம் புரியும் ஒன்பதாம் அத்தியாயம் இது ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதமுத்தமம் பிரத்யாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தம் ஸ்ரேயான் திரவியமயா தயாத் ஜானய்பரந்தப்ப இதுதான் ஸ்லோகம் ஸ்ரேயான் திரவியமயா யஜாத் ஜானய பரந்த ப எத்தனையோ திரவிய யஜங்கள்லாம் பண்ணினாலும் ஞானயஜம் மாதிரி சிறந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமா எல்லா கர்மங்களும் ஞானத்தில் பூர்த்தி ஆகிறது அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்கு ஸ்லோகத்தில் உதாரணம் சொல்றார் எதா பிரகாஷேன வினா பதார்த்தபானம் கொச்சித்து பதார்த்தபானம் ததா அப்படி போட்டுக்கணும் யானா எப்படி பிரகாஷேன வீணா ஒரு ரூமில் இருட்டு இருக்குதுன்னு வச்சுங்குணேன் அந்த ரூமில் இருக்கிற இருட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் யோகாசனம் பண்ண போகிறேன் இருட்டு எல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ண போகிறேன் நான் வந்து யோகாசனம் பண்ண போகிறேன் யோகாசனத்தை பண்ணி நான் வந்து எல்லா ஆசனங்களையும் பற்றி சிரசாசனமெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறேன் இருட்டை ஓட்ட போகிறேன் ரூமுக்குள்ளே இருக்கிற இருட்டை ஓட்டுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் யோகாசனம் பண்ண போறேன் அதுக்கு விஷ்ணு சரஸ்திர பாராயணம் ஒரு பன்னெண்டு ஆவத்தி பகவன் நாம ஜபம் என்ன பண்ண போறேன் விளக்கமாறு எடுத்து பெருக்க போறேன் ஜலம் விட்டு அலம்ப போறேன் என்ன பண்ணினாலும் என்ன வெளிச்சம் வருமோ பிரகாஷேன வீணா பதார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ரூமுக்குள்ளே நுழைஞ்சவுடனே என்ன பண்ணுறோம் முதல்ல லைட்டை போடும் பாத்ரூம் கூட சுவிட்சு வெளியில் தான் வச்சிரும் ஏன்னா உள்ளே போகிற போது எது மாதிரியா விழுந்து விழுந்து வைக்கப்படாத சொல்லு அதனால் வெளியில தான் வைக்கிறோம் இப்போல்லாம் ஃபாரின்லேயும் இங்கேலாம் இன்னும் வரல இங்கேயும் இருக்கும் இங்கேயாவது இருக்கும் அப்படின்னு காரை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற போதே வீட்டில் லைட்லாம் எரிய ஆரம்பிச்சி ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போனால் எப்படின்னா காரை வந்து நம்ம வீட்டு வாசலுக்கிட்ட கொண்டு போகிற போதே லைட் எரியும் என்ன பாருங்க உடனே லைட்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் சென்சர் எல்லாம் இது பண்ணணும் போனவுடனே கேட்டு தானாக திறக்கும் அப்புறம் ஒன்று இதெல்லாம் வந்து மாயாஜாலம்ல விட்டலாச்சாரி அப்படிலாம் பார்க்கலாம் கதவு இதெல்லாம் தானாக திறக்கும் காரை கொண்டு நிறுத்திக்கலாம் நிறுத்தினவுடனே தானாக கதவு சாத்திக்கும் ஏதோ பிரச்சனை வந்தால் வெளியில் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு லிஃப்டில் மாட்டின்னு கஷ்டப்படுறவங்களையும் பார்த்துருங்க திடீர்னு லிஃப்ட் ஒர்க் பண்ண மகா கோடீஸ்வரன் வீடாக இருக்கும் எதுக்கு சொல்கிறோம் ஒரு இருட்டறையில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கணும்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் யோகம் பண்ணினாலோ மற்ற சாதனங்கள்லாம் பண்ணினா இல்லை வெளிச்சத்தை கொண்டு வரணும் அதுதான் இங்கே உதாரணம் சொல்லியிருக்க ஆத்மபோதத்தில் கூட பார்த்தோம் இல்லையா போதோன்யசாதனே பியோகி ஆமோ அன்பா சாதனம் மோஷன மத்தனம் அல்ல பரம்பராசா சாட்சா ரெண்டாவது வரி அதுக்கு உதாரணத்து சொல்லி பதாரம் பிரகாஷேன வினா கொச்சித் யா பிரகாசேன வினா கொச்சித்து பதார்த்த பானம் நபவத்தின்னு போட்டுக்கணும் நீங்க சப்ளை பண்ணிக்கணும் நபவதி ததா எப்படி பிரகாசம் இல்லாமல் சிறிதும் பொருள்கள் விளங்காதோ அதை போல அதை போல இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு ஸ்லோகத்தில் இரு பத்து என்ன பார்த்துருக்கோம் மோக்ஷ சாதனம் ஞானம் ஞான சாதனம் விசாரஹா அதுதான் ரெண்டு விஷயம்தான் பார்த்துருக்கோம் அதுதான் இன்றைக்கி வகுப்பில் பார்த்தது அந்த விசாரத்தினுடைய ஸ்வரூபமெல்லாம் இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் வரப்போகிறது பாருங்கள் விசார சோய மீதிருஷா விசார சோய மீதிருஷஹஹா விசார சோய மீதிருஷா அப்படின்னு சொல்லி பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்லோகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த சுலோகங்களை நான் நாளை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மே தி மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத்யாப்த தேஹாஜ தட்சிணாமூர்த்த ஜெய நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் காணேன் திருவடி போற்றி போற்றி मूर्तिल वा य मोन गुर्वा अर वार्तवाप ओम शाति शातिशा हरि ओम आदि गुनानानानाथस्वामिकी